அவர்கள் ஹர்ஷா மதீனாவில் இருந்து செல்லும் அமைந்த இலை பார்வார்கள் அந்த ஓடை ஹர்ஷா மலையை ஒட்டி செல்கின்றன அந்த மலைக்கும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்கிய இடத்திற்கும் இடையே அம்பு எய்தால் எவ்வளவு தூரத்தில் விழுமோ அவ்வளவு தூரம் இருக்கும் இபுன் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அம்மரங்களிலேயே மிகப்பெரிய மரத்தினருகில் தொழும் வழக்க முடியவர்களாயிருந்தார்கள்